நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையில் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களை எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் சிறுமலைன்னு ஒரு அழகான ஊருங்க அந்த ஊர்ல அலமேல அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு பையன் பையன் பேரு கோபால் அவங்களுக்கு மருமகளும் இருந்தாலும் அவ பேரு காயத்ரி ரொம்ப சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் ஆக அவங்களுக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு அலமிலமாவுக்கு அதனால அவங்களுக்கு வேலை வலைக்கு மாத்திரை சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை காயத்திரிக்கு உருவாயிடுச்சு இது வந்து கொஞ்ச நாள் செஞ்சுகிட்டே இருந்த காயத்திரிக்கு திடீர்னு ஒரு நாள் சளிப்பு தட்டிடுச்சு அதனால தன்னோட கணவர்கிட்ட உங்க அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல இனிமே என்னால உங்க அம்மாவுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு அவங்களுக்கு வேலை வலைக்கு கொடுத்துட்டு குளிப்பாட்டி விட்டுட்டுல என்னால இருக்க முடியாது அதனால எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேர்க்குங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட கோபாலுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது இருந்தாலும் அம்மா கதில் விழுந்துற போது நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படின்னு சொல்றானாம் உங்க அம்மா கதில் விழுணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு வேகமாக பேசுறேன் எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வராப்லையா திரும்ப அடுத்த நாளும் அவங்க மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து என்ன சொல்றாரு உங்க அண்ணன் கிட்ட இத பத்தி நான் பேசிருக்கேம்மா அவரு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறமேலுக்கு அவளுக்கு ஒரு வாரி மனசு நிம்மதியாயிடுச்சான் ஏன்னா அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவரு தெளிவா செய்வாரு அவர்கிட்ட சொல்லியாச்செல்லாம் இனிமேல் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு அவளை சொல்றாங்க சொல்லி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அண்ணன் டருந்து ஒரு கால் வந்து வருது கோபாலுக்கு எடுத்து இந்த மாதிரி பேசுறப்பல இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மச்சாம் வந்து இன்னமே சேர்த்து விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு வச்சிடறான் உடனே வந்துட்டு இவ இவளுக்கு வந்து யாருங்க போன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது உங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே இந்த அண்ணனா அடடா அப்படியா என்ன சொன்னாரு எங்க அண்ண சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட கேக்குறாளாம் உடனே இந்த வந்து ரெடி ஆயிடுச்சான் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லதான் எல்லா வசதியோட சேர்ந்து ஒரு முதியோர் எல்லாம் இருக்கு அதனால அங்க கொண்டு போய் சேர்த்திடலாம் இந்த வாரம் கடைசியிலே போய் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றானா அப்பாடா என் தொல்லைல்லாம் முடிஞ்சது இனிமேப்பா இப்ப இந்த வாரத்துல சீக்கிரம் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி தந்துடுறேன் கொண்டு போய் அவங்கள முதல்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றி பெருமிச்சு விடறலாம் கொஞ்ச நேரத்திலேயே அடுத்தது திரும்ப கோபால் சொல்லலாம் அங்கதான் கொண்டு போய் சேர்க்கணும் பல்பு எரிஞ்ச முகத்துல அப்படியே சோக குமரல் ஆரம்பிச்சிருச்சு அய்யோ தன்னோட அம்மாவை கொண்டு போய் அங்க இல்லத்துல சேர்க்கிறாங்களேன்னு மனசு அப்படியே பத பதச்சி ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டான் அப்புறம் கோபால் கேக்குறான் உன்கத்துல எவ்ளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேள்வியோட நிறுத்தினாராம் ஆம்னியர்களே வீட்டில் மாமியர்களையும் அம்மாவாக நினைத்து கொள்ளுங்கள் எல்லாமே சுகமாக இருக்கும் நன்றி வணக்கம்